तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தவே தாத்தயவிஷா வய நும்தமுத்தன் புஷ்னாச்சிகீஷா விவன் சகிரம்தனே சிஷ்டுவாசிய பீஜமசீததி விருட்ச தர்மா அவதூத தத்த பிராமண குரு யது மகாராஜாவுக்கு என் சரீரத்திலருந்தே நான் பாடம் படிச்சுண்டேங்கிறத சொல்கிறார் அதை ஒரு ஒரு ஸ்லோகமாக பார்க்குறோம் இருபத்தஞ்சாம் ஸ்லோகார்த்தம் பார்த்துட்டோம் இப்போ இருபத்தாறாம் ஸ்லோகத்தில் சொல்கிறார் எது பிரிய சிக்கீர்ஷயா இந்த சரீரத்துக்கு பிரியத்தை செய்ய விரும்பி இந்த சரீரதெல்லாம் கேட்குறது ஃபுட்டு கேட்கறது பயலாஜிக்கல் அர்ஜ் இருக்குது அப்புறம் வந்து என்னது ஃபிசியலாஜிக்கல் பயலாஜிக்கல் இன்னமும் சொல்கிறோமே ஆ உடலியற் கூறுகள் பலவிதமான தேவைகளே நாடு இந்த உடம்புக்கு நாம் குளிப்பாட்ட வேண்டியிருக்கு இதில் இருக்கிற அழுக்க போக்க வேண்டியிருக்கு இது ரொம்ப அன்போடு கவனிக்கணும் இதுக்கு அலங்காரம் பண்ணுறோம் இதுக்கு நகை போடுறோம் இதுக்கு அற்புதமான வஸ்திரங்கள்லாம் போடுறோம் ரொம்ப உடம்பு மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கோம் நம்ம உடம்பு மேலே அவ்வளோ பிரியம் வச்சு அதாவது உடம்புக்கு அவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோம் ஏன்னா உடம்பே நான்ங்கிற அளவுக்கு போய்டுறோம் உடம்பை உடையவன் நான் அப்படின்னு நினைக்கிறதில்ல அந்த ஜானம் குறைவாக இருக்குது ஆகையினால இந்த உடம்புக்கு அவ்வளவு சுகம் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த உடம்பு மேலே அவ்வளோ பிரியம் இந்த உடம்பு கேட்குறதெல்லாம் கொடுத்து கொடுத்து இதுக்கு பிரியம் பண்ணுறோமா அது ஒன்று உயிர் உள்ள வஸ்தூ இல்லை ஜி எது உணர்ச்சியுள்ள வஸ்து இல்லைது உடம்பு ஏதாவது நம்மள்ட சண்டையாக போடுறது நம்ம சரியாக கொடுக்கலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரியாக்ட் பண்ணுகிறது அவ்வளோதான் அது ஒரு மெக்கானிசம் ஆனால் இந்த உடம்புக்கு நாம் ரொம்ப பிரியத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி பிரியம் கத்தும் இச்சையா பிரிய சிகிர்ஷையா இந்த உடம்புக்கு சுகம் கொடுக்க வேண்டி அதுக்காக என்ன பண்ணுறோம்னா சக்ருச் அவருத்த தனா ரொம்ப உடம்பையெல்லாம் வருத்திண்டு உடம்புக்கு சுகம் கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அது சுகமாக இருக்கிற உடம்பை கஷ்டப்படுத்துகிறோம் உடம்புக்கு சுகம் கொடுக்கணும்னா அற்புதமான வஸ்திரம் நல்ல சாப்பாடு நல்ல ஆபரணங்கள் நல்ல வாசனை பொருள்கள் இதெல்லாம் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் கஷ்டப்படணும் உடம்பு சாதாரணமாக இருந்தால் சௌக்கியமாக தான் இருக்குது ஆனால் இதுதான் நமக்கு ஒரு அறியாமைய மாயி அதனால என்ன பண்ணுறோம்னா சகிருஷ்ரம் அவருத்த தனஹா ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு அது மாதிரி உடம்புக்கு பிரியம் கொடுக்கணும்னா நிறைய பேர் வேண்டியிருக்கு உறவுகள்லாம் வேண்டியிருக்கு மனைவி வேண்டியிருக்கு குழந்தைகள் வேண்டிருக்கு உற்றார் சுற்றம் எல்லாம் வேண்டியிருக்கு ஜாயாத்மஜார்த்த பகுபிருத்திய கிருஹாப்த வர்க்கான் ஜாயான்னா மனைவி ஆத்மஜ அப்படின்னா குழந்த அப்புறம் அர்த்தம் அர்த்தம்னா ஏகப்பட்ட பொருள் வீட்டில் எல்லாம் வந்து கதவு இதுவு ஜன்னல் அலங்கார வஸ்துக்கள் மேலே லைட்டு இதெல்லாம் பண்ணுறோமே கர்டன்ஸு ஆ பகுபிருத்திய அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆள் வேண்டியிருக்கு மூணு ஆளாவது குறைஞ்சது வேண்டியிருக்கு நிறைய வேலைக்காரன் வேண்டியிருக்கு அப்புறம் கிரகாப்த வர்க்கான் வீட்டை முதல்ல சம்பாதிக்கணும் அந்த வீட்டில் மனைவியோடு இருக்கணும் குழந்தைகள் இருக்கணும் பொருள்கள் இருக்கணும் நிறையா அதுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு வேலைக்காரர்கள்லாம் இருக்கணும் அப்புறம் வந்து இதுக்கு வேணும்ன நம்மளுக்கு ரொம்ப நெருங்கி நம்மள்ட நல்லா அன்பாக பேசக்கூடியவர்கள்லாம் வேணும் இத்தனையும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து இதை என்ன பண்ணுறோம்னா பெருக்கின்றே போகிறானோ வித்தன் ஒன்று இந்த உடம்புக்கு ஒரு பிரியத்தை செய்யணும்னு போய் கோமணத்தை காப்பாற்றுறதுக்காக பெரிய கூட சம்சாரியானாங்கிற கதை மாதிரி பெருக செய்து கொண்டு ரொம்ப இதை வந்து என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறான் வயசு தொண்ணூறாக போகிறது எக்ஸ்பேண்ட் பண்ணுறான் இன்னும் எல்லாம் வந்துடுத்து அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு புஷ்ணாத்தி ரொம்ப இதை போஷிக்கிறான் இந்த உடம்புக்கு நல்லதை செய்யணும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு இதுக்கு சந்தோஷத்தை கொடுக்க பார்க்குறான் அதுக்காக வேண்டி இந்த உடம்பை பாதுகாக்கிறான் புஷ்ணாத்தி சஹாதேகா எந்த ஒரு சரீரத்துக்கு பிரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு வீட்டை கட்டி மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் இவர்களோடு கொண்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த உடம்புக்கே சர்வீஸ் பண்ணிட்டுருக்கானோ அப்பேற்பட்ட சரீரம் என்ன பண்ணுறது கடைசியிலேண்ணா சஹாதேகா இந்த உடம்பு என்ன பண்ணுகிறதுனா சுவாந்தே தன்னுடைய முடிவு காலத்தில் அந்த உடம்புக்கு ஒரு முடிவு வரப்போகுறது இந்த உடம்புக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கான் நான் அந்த உடம்புக்கு ஒரு எண்டு வரப்போகுது அப்போ என்ன பண்ணுறது தன்னுடைய சரீரம் அழியிற நேரத்தில் என்ன பண்ணுறான்னா இந்த சரீரத்து மூலம் என்ன பண்ணினான் அப்படின்னா அசிய பீஜம் சுருஷ்டுவா மறுபடியும் சரீரத்துக்கான விதையை உண்டு பண்ணான் மறுபிறப்புக்கான காரியங்களை இப்படி குடும்பத்திலேயே உழன்று கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்காம அளவுக்கு மீறின மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்து சென்ஸ் பிரெஷர்லாம் என்ஜாய் பண்ணி என்ன பண்ணுறான்னா அவசீததி அழிஞ்சு போகிறது எப்படின்னா விரக்ஷர்மாக இவ விரக்ஷர்மா இவ அப்படிங்கிறார் தர்மா தர்மா ஆத்மா மாதிரி விரக்ஷர்மாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மரம் என்ன பண்ணுறது நன்னாக வளர்ந்து விதையை கொடுத்துட்டு தான் அழிஞ்சு போய்டு அது மாதிரி இவனும் சரீரத்தை வச்சுட்டு என்னெல்லாம் புண்ணிய பாபத்தை பண்ணி அடுத்த ஜென்மாவுக்கு சரீரத்துக்கு வேணுமோ அத்தனையும் பண்ணிவிட்டு இந்த சரீரம் போயிடுறது இப்படி சரீரத்தை வீணாக்கலாமான்னு கேள்வி அதை தான் சொல்கிறார் அவர் ஆ இந்த சரீரத்தை இப்படி எல்லாம் சரியாக பயன்படுத்த அடுத்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் மற்றதுலேயும் சொல்ல போகிறார் இதை வர்ணிக்க கொஞ்சம் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம்